வணக்கம் ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபது நெற்றினியின்வியலுக்காக நான்கள் விஜய் ஹரி நான் காரைக்குடியில் அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயிலுகிறேன் நேற்றைய பொதறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று இந்தியாவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் உத்தரப்பிரதேசம் இரண்டு இந்தியாவில் மிகவும் நம்பகமான நிறுவனம் டெல் மூன்று திருக்கான முதல் குழந்தைகள் இல்லம் பெங்களூருவில் நிறுவப்பட உள்ளது இனி இன்றைய பொதரவு கேள்விகள் உங்களுக்காக இதோ இந்தியாவின் முதல் நதி இணைப்பு திட்டம் எது இரண்டு கன்ஹர்கான் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது மூன்று எந்த ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையானது மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது நன்றி